அவர்களின் ஆட்சிகாலத்தில் ஒரு முறை எங்களுக்கு பேரித்தம் வழங்கல் தரப்பட்டது நாங்கள் அதை சாப்பிட்டுக் போது எங்களை கடந்து அப்துல்லாஹிபின் உமர் ராகி அவர்கள் அப்பொழுது அவர்கள் இரண்டு இரண்டு பழங்களாக சேர்த்து உண்ணாதீர்கள் ஏனெனில் நபிசல்லு அலிசல்ல அவ்வாறு சேர்த்து உண்ண தடை செய்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு ஒருவர் தன் சகோதரருக்கு அனுமதி அளித்தாலே தவிர என்று இபின் உமர் அபி அல்லாம கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு ஐந்து ஐந்து முஸ்லிம் இரண்டு